வணக்கம் நாள் இருபத்தி ஒன்பது நான்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பது நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக சென்னையிலிருந்து மணிக்கொடி நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று சமீபத்தில் தமிழகத்தின் கன்னியாகுமரி பகுதியில் சூரிய ஒளி மூலம் கடல் நீரை குடிநீராக மாற்றும் ஆலை அமைக்கப்பட்டுள்ளது 2. லிமா 2019 விமான கண்காட்சி மலேசியாவில் நடைபெற்றது மூன்று சமீபத்தில் ஏவுகணை மூலம் செயற்கைக்கோளை தாக்கி அளித்த திட்டத்திற்கு இந்தியா மிஷன் சக்தி என்று பெயரிட்டது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 இனி இன்றைய கேள்விகள் மித்ரா மித்ராசக்தி 4 என்பது எந்த இரண்டு நாடுகளுக்கிடையே நடைபெறும் இராணுவ பயிற்சி ஆகும் இரண்டு பி டபிள்யூ டி ஆப் என்னும் மொபைல் செயலியை அறிமுகம் செய்துள்ள இந்திய அமைப்பு எது 3. சமீபத்தில் சீனாவின் உலகளாவிய கட்டுமான திட்டமான பெல்ட் ரோட் இண்டியேடிவ் திட்டத்தில் இணைந்துள்ள முதல் ஜி நாடு எது நன்றி மீண்டும் சந்திப்போம்